والصلاة والسلام على من لا بعد بعد اما فاعوذ بالله من بسم الله الله الله الرحمن الرحيم. ومن لم يحكم ما انزل الله هم الكافرون وقال تعالى ان الدين الله الاسلام صدق الله مولانا மே மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களிலே பெரியார்களே சகோதரிகிலே தாய்மார்களே அல்லாஹ் குஸ்மான் இஸ்லாம் தீன் என்ற இந்த மேலான மார்க்கத்தை வீணை அல்லா நமக்கு இறுதி மார்க்கமாக வீணாக அல்லாஹ் பிரகடனப்படுத்தியிருக்கிறார் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆக பெரும் பிரச்சனைகள் ஒன்றுதான் முஸ்லிம்களாக நாங்க உலகத்துக்கு சொல்றோம் உலக தலைவர்களே உலக அரசர்களே உலகத்தில் பட்டதாரிகள் படித்தவர்கள் செல்வந்தர்கள் முஸ்லிம்கள் காவர்கள் அனைவர்களுக்கும் முஸ்லிம்களால் என்ன சொல்லப்படுதுன்னா ஆயிரத்தி வருஷத்துக்கு முத உள்ள வாழ்க்கை முறைய பின்பற்ற உலகத்தில் உள்ள மக்கள் என்ன சொல்றாங்க இது சாத்தியமானது இல்லை ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முத உள்ளத இன்றைய காலத்துக்கு பின்பற்ற சொல்றது எந்த வகையிலையும் பொருத்தவில்லை என்பது இன்றைய நூற்றாண்டு வாழக்கூடிய மக்களுடைய வாதாட்டம் முஸ்லிம்களாக எங்களுடைய கோரிக்கை எங்களுடைய உள்விருப்பம் எங்களுடைய அல்லாஹுடைய கற்றலை அனைத்தும் என்ன சொன்னது நீங்க எதை செய்வதாக இருந்தாலும் உனட பள்ளியை கட்டுவதாக இருந்தாலும் உங்களுடைய பள்ளியில் அமல் செய்வதாக இருந்தாலும் உனட வீரை கட்டுவதாக இருந்தாலும் வீட்டில் குடும்பம் நடத்துவதாக இருந்தாலும் ஒரு வியாபாரம் செய்வதாக இருந்தாலும் அந்த வியாபாரத்துக்கு இடம் அமைப்பதாக இருந்தாலும் ஒரு திருமணமாக இருந்தாலும் அந்த திருமணத்துறை முறையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நீங்க ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு பின்னால போய் அந்த முறையை பின்பற்றுதல் தான் உனக்கு தவிர நீங்க இன்றைய நூற்றாண்டு பின்பற்றுவதைக் கொண்டு எந்த காரணத்தை கொண்டும் வெற்றி கிடைக்க என்பதுதான் இன்றைக்கு உலகத்தில் உள்ள ஆக தெரிய பிரச்சனை செக்யுலரிசம் என்று உலகத்தில் இன்றைக்கு பெரும் பேசப்படக்கூடிய ஒரு தலைப்பு தான் உலகம் என்ன சொல்வது புஷ்கும் மிகதான் சொல்றார் வாஜ்பாய் மீதுதான் சொல்றார் உலக மக்கள் என்ன சொல்றாங்க மதசார்பெற்ற ஒரு அரசாங்க அமைப்பு உலகத்துக்கு இன்றைக்கு தேவை மதசார்பற்ற அரசாங்க அமைப்பு நாங்கள் முஸ்லீம்கள் என்ன சொல்றோம் இஸ்லாமிசம் இஸ்லாமிய அமைப்பு தான் சட்டம்தான் இஸ்லாமிய வாழ்க்கை முறை தான் வேண்டும் என்பதே எங்களுடைய கோரிக்கை இது உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய சர்ச்சையாக ஒரு பிரச்சனையாக அமைந்திருக்கிறது செகுலரிசம் உள்ளவர்கள் என்ன சொல்கிறார்கள் அவர்களுடைய கோரிக்கை என்ன மதம் வென்ற மார்க்க வென்ற என்று பேச்சை விட்டுட்டு எல்லாரும் ஒருமுகப்பட்டு வாழ்வோம் என்று அவர்களுடைய கருத்து மேலான சகோதரர்களை தெரியார்களே இதற்கு அவர்கள் எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் முடிவுகள் அனைத்துமே மனிதனுடைய புத்தியோடு சம்பந்தப்பட்டதாகத்தான் இருக்குமே தவிர அதுக்கு மார்க்கத்துக்கும் தீனுக்கும் எந்தவிதமான பங்களிப்பும் இருக்க மாட்டார்கள் நல்ல யோசி பாபம் என்று சொன்னால் உலகத்தில் இருக்கக்கூடிய அளப்பெரிய போராட்டங்கள் ஒன்றுதான் இந்த தலைப்பாக அமைஞ்சிருக்கிறது முஸ்லிம்களுடைய ஒரு சாராருடைய கோரிக்கை என்ன அரசாங்கம் அமைப்பதாக இருந்தாலும் அது கிரான் ஹதீஸின் படிதான் அமைக்கப்பட வேண்டும் என்பதே அது முஸ்லீம்களுடைய கோரிக்கை அவர்கள் என்ன சொல்கிறார்கள் ஆயிரத்தி நானூறு வருடத்துக்கு முதலக்கப்பட்டதப்பா இது அந்த காலத்தில் இருந்ததப்பா இது நவீன காலம் இது செட்டுடைய காலம் இந்த செட்டுடைய காலத்தில் அது இங்கே ஃபிட் ஆகாது என்பதுதான் அவர்களுடைய வாதாட்டம் இது செட்டலைட் எங்க போயிருச்சு எங்க நியூக்ளியர் போய் சேர்ந்துருச்சு இன்றைக்கு எல்லா நவீன முறையில் ஒவ்வொன்றும் சாதிக்கப்படக்கூடிய காலம் என்ன இன்டர்நெட் என்ன என்ன டெக்னாலஜிஸ் என்ன மனிதனுடைய கண்டுபிடிப்புகள் உச்சகட்டத்தை நாங்கள் அடைந்திருக்கிறோம் வருஷத்துக்கு பின்னால போது புத்தியுள்ளதா என்றே எங்களிடத்தில் கேட்கப்படுகிறது இதுதான் இன்றைய உலகத்தில் உள்ள ஆகப்பெரிய ஒரு மோதலாக அமைஞ்சிருக்கிறது இந்த மோதலுக்கு விடை காண்பது மேலான சகோதரர்களை ஒவ்வொரு முஸ்லீமுடைய பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது இது ஒவ்வொரு முஸ்லீமுடைய புரியணும் முஸ்லீமுடைய உள்ளத்தில் வரணும் ஆயிரத்தி நானூறு வருடத்துக்கு பின்னால போய் அந்த குரான் இறங்கிய காலம் அந்த ஹதீஸ் நபோர்களுடைய சொல்லப்பட்ட காலம் அந்த காலத்தை பின்பற்றத்தினால எமக்கேதும் வெற்றி கிடைக்குமா நாம் எதையும் அடைய முடியுமா என்ற ஒரு கருத்துக்கு நாள வர ஒவ்வொருவரும் அதை நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறோம் சரிதானா இப்படி நாம பின்பற்றி போக முடியுமா என்ற ஒரு தீர்மானத்துக்கு நாம் வரணும் மேலான சகோதரர்களே பெரியார்களே எல்லா மனிதனை படித்தவுடனே மனிதனுக்கு முதலாவது அறிவுகளை மூணு வகை மனிதனுக்கு கண் இருக்குது பார்ப்பதற்கு காதிருக்கு மனிதனுடைய மூக்கு இருக்குது சுவாசிக்க மனிதனுடைய நாவ் இருக்குது ருசிப்பதற்கு கை இருக்குது ஒன் பிடிச்சி பார்ப்பதற்கு பழங்களை பிடிச்சி பார்த்தா ஹார்டாக இருக்குது சாப்டாக இருக்குது இது மனிதன் இந்த கையால் புரிஞ்சு கொள்கிறான் சூடான ஒன்றை சாப்பிடுகிறான் சூடாக இருக்குது குளிராகொன்று சாப்பிடுகிறான் குளிராக இருக்குது ஒன்று நகர்ந்து பார்க்கும் பொழுது வாசமாக இருக்குது அடிக்குது பொழுது அதனுடைய சத்தம் எப்படி இருக்குது அது கழுத சத்தமா அது மிருக சத்தமா அது மனித சத்தமா என்று மனிதன் புரிந்து கொள்கிறான் கண்ணால் பார்க்கும் பொழுது தெரியுது என்ன முன்னுக்கு நிற்கிறது பாம்பா இது கம்பா என்பதை மனிதன் புரிந்து கொள்கிறான் முதலாவது அல்லா மனிதனுக்கு கொடுத்த ஒன்றுதான் இந்த மனிதனுக்கு இந்த ஐ குலங்களை கொடுத்திருக்கிறான் இதால ஒரு வகையான அறிவு மனிதனுக்கு கிடைக்கிறது இரண்டாவது அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்தது தான் அக்கல் என்ற அவனுடைய இந்த புத்தி இந்த புத்தியை கொண்ட மனிதன் இந்த கட்டப்பட்டிருக்கிற இந்த கட்டிடம் இதை பார்த்துன்னு இங்க கட்டினவர் இல்ல ஆனா உடனே புரிகிறான் ஓஹோ கண்ணால தெரிகிறதும் தெரியுது கையால புடிச்சும் தெரியலாம் காதால கேட்டும் புரியலாம் ஆனால் இதை கட்டின ஒருவன் இருக்கிறான் என்பதை புத்திதான் இங்க முடிவெடுக்கும் மனிதனுடைய புத்தி முடிவெடுக்குதே இது யாராலும் கட்டப்பட்டிருக்குது சிலர் சேர்ந்துதான் இதை கட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு தீர்மானத்தில் வருகிறார் ஒன்றது மனிதனுடைய இந்த ஐப்புலன்கள் ஒன்றைக்கு அல்லாஹ் கொடுத்த இந்த புத்தி மூணாவது ஒன்று இருக்கிறது வேளாண் சகோதரர்களே இதுலதான் உலகத்தில் உள்ள பெரிய கருத்து மோதல் ஏற்பட்டிருக்கிறது அதுதான் இந்த ரெண்டுக்கும் அப்பாற்பட்டது அது வகையில் இலாகை அல்லாவுடைய அறிவித்தல் அல்லாவுடைய செய்தி அல்லாவுடைய தூதை அல்லாவுடைய வகை அல்லாஹ் இந்த ரமணாவுடைய மாதத்தில் சங்கையான எல்லா நவிமார்களுக்கும் அல்லாஹ் சொல்களையும் வேலங்களையும் இறக்கிய மாதம்தான் இந்த வாதம் அல்லாவுடைய செய்தியை அடியார்களுக்கு அல்ல அறிவித்த மாதம்தான் இந்த மாதம் அந்த மாதத்துல தான் நாங்கள் நீங்குடைய விஷயத்தை புரிவதற்காக ஒன்று செய்திருக்கிறோம் அல்லா சுனபுத்தாலா மனிதனுக்கு கொடுத்த இந்த மூன்றும் ஒவ்வொரு வேலையை செய்யணும் ஒவ்வொன்றுக்கும் அல்லா ஒவ்வொரு பொறுப்பு கொடுத்திருக்கிறான் அந்தந்த வேலையை அதுதான் செய்யணுமே தவிர அதுக்கு அப்பாற்பட்ட எதுவுமே அந்த வேலையை செய்ய முடியாது அல்ல எதற்கு எதை கொடுத்திருக்கிறானோ அதுக்குள்ள வேலையை அது செய்யணும் வாயால மனிதன் நுகர்வதில்லை வாயால் ருசிப்பதுதான் கையால மனிதன் கேட்பதில்லை கையால ஒன்று தொட்டு பாப்பதுதான் விரால சகோதரிகளே காதுதான் கேட்கும் வாய்தான் நாவ்தான் ருசிக்கும் கண்ணுதான் பார்க்கும் மனிதனுடைய அல்லா படைத்தொறுப்புகள் அதுக்குரியதுதான் அதுக்கு மாற்றமான் ஒன்றை செய்ய முடியாது இதே போலதான் அல்லாஹ்ஹாலா மனிதனுக்கே அறிவித்தல மனிதனுக்கே சில சட்டங்களை மனிதனுக்கே சில அடிப்படைகளை ல்லா வகை நலமாக கொடுத்திருக்கிறார் இது புற்றுக்கே அப்பாற்பட்டு உலகத்தில் என்ன சொல்றாங்க நவீன ஆராய்ச்சிகள் கண்டுபிடிப்புகள் அவைகள் எல்லாம் குரான் அவை குரான் எல்லா காலத்துக்கும் பொருத்தமானது இல்லையே என்ற ஒரு தீர்மானத்துக்கு வர வேண்டிய நிலைமை உண்டாகிறது நவீன கண்டுபிடிப்புகள் செய்து கொண்டிருக்கிறான் குரான் என்ற ஒரு சந்தேகம் அனாவசியமாக உண்டாக்கப்படுகிறது நான் என்ன சொல்றோம் தெரியுமா அல்லா தந்த அக்கல் இருக்குதே உன்னுடைய கண்டுபிடிப்புகள் எல்லாம் இந்த அக்கலை கொண்டு நீ செய்து கொள்ளலாம் என் அல்லா வகுத்த சட்டம் மூணு வகையாக நாம் பிரிக்கலாம் ஒன்று எந்த காலத்திலும் மாற்ற முடியாத சட்டம் அதே குரான் ஹதீஷுடைய சில சட்டங்கள் எந்த காலத்திலுமே மாற்ற முடியாது உலகம் அழியும் வரைக்கும் அந்த சட்டத்தில் மாற்றமே கிடையாது மனிதன் எங்குதான் போய் சேர்ந்தாலும் அந்த சட்டத்தில் எவ்விதமான மாற்றமும் ஏற்பட மாட்டார்கள் இது அல்லா வகத்த சட்டத்தில் ஒன்னாவது இரண்டாவது அல்லா வகுத்த இரண்டாவது என்பது மேலான சகோதரர்களே அதுல காலத்துக்கு ஏற்ப மாற்றங்கள் வரலாம் அதுக்கு சொல்கிறது இட்ஸ் மனிதனுடைய ஆராய்ச்சி புத்திசாலிகள் தீனுள்ளவர்கள் ஆடையும் முன்வைத்து ஒரு ஆராய்ச்சி செய்து ஒரு முடிவுக்கு வருவார்கள் பொருத்தம்தானா சுயசைடு என்பதை செய்ய முடியுமா சுயசைடு பம் என்று எடுத்துக்கொண்டு ஒரு இடத்துல தாக்குதல் நடத்த முடியுமா என்பதை சுயசைடு இது பம் இதெல்லாம் நம்முடைய காலத்தில் இப்படி இருக்கல அவ இப்படியான உண்ட செய்து கொண்டு கட்டிக்கொண்டு ஒரு ட்ரெயின் டவருக்கு பாயேலுமா ஒரு பிளைட்டை கொண்டு போயிட்டு அடிக்கலுமா என்பதே அதை இன்றைய காலத்தில் ஒரு இஹாதுக்குரிய ஒரு கேள்வியாக அமைந்திருக்கும் இது ரெண்டாவது மூன்றாவது குரானும் ஹதீஸும் எதுவுமே பேசாம அது மௌனம் சாதிக்கும் குரானும் ஹதீஸும் எதுவுமே பேசாம இந்த இடத்துல மௌனமாக இருக்கும் தீர்மானத்தை அல்லா மனிதனுடைய புத்திக்கும் மனிதனுடைய ஐப்புலனுக்கும் அல்லா தலை கொடுத்திருக்கிறார் பயன்படுத்தி அதை சொல்வதாக இருந்தால் இது வேக்கன் பிளேஸ் அதுக்கு ஏராளமான அன் ஆக்யூபைடு ஏராளமான இடங்கள் இருக்கிறத அன் ஆக்யூபைடு அது பில்டிங் எங்க நாட்டில் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆகப்பெரிய பிரச்சனை என்ன ஹைவேஸ் கட்ட முடியாது ஹைவேஸ் கற்றதாக இருந்தால் ஹைவேஸ் பாதைகள் அமைப்பதாக இருந்தால் எல்லா இடமும் வீடுகளும் பாதைகளில் கட்டப்பட்டிருக்கிறது இதனால ரோடு எக்ஸ்பண்ட் பண்ணாது ஹைவேஸ் கற்றது என்ற பெரும் ஒரு ஏற்படுகிறது சிரமம் உண்டாகுது அல்ல கொடுத்தாலும் சில விஷயங்களை ஆக்கிய பண்ணாம இந்த விதமான பங்களிப்பும் இல்லாமல் அதேசமோல வந்து நெருக்கல்ல எங்களுடைய இடம் இல்லை தாராளமாக தாராளத்தியை பயன்படுத்தி எங்கெல்லாம் புத்தி போக முடியுமோ அங்கெல்லாம் போக முடியும் என்ற ஒரு சட்டத்தையும் மனிதன் யாருமே சொல்லு லைட் கண்டுபிடிச்சா மனிதன் யாருமே சொல்ல கூடாவிசியை கண்டுபிடிச்சா மனிதன் யாருமே சொல்ல வேண்டாம் விமானத்தை கண்டுபிடிச்சால் மனிதன் யாரும் சொல்லிருந்து விமானத்தில் ஏற வேண்டாம் உண்டு எது மனிதனுக்கு பயனுள்ளதாக இருக்குமோ அதை தாராளமாக அனுபவிக்கலாம் செல்லுல போன்ஸ் யாரோ தயாரிச்சாங்களோ அவங்களேதான் சொல்றாங்க இது கேன்சர் உண்டாக்கும் இது ஆபத்து உண்டாக்கும் கண்டுபிடிப்பவர்களுடைய கண்டுபிடிப்பு இது ஆபத்து தான் கண்டுபிடிப்பு ஆராய்ச்சியை ஆபத்து விளைவிக்கும் ஓஹோ டிவில மிச்ச நேரம் இருக்கிறது கண்ணுக்காக கம்ப்யூட்டர்ல மிச்ச நேரம் இருக்கிறது கண் பார்வைக்கு சரியில்லை இது இந்த செல்ல போன் பாவிக்கிறது இது மூளைக்கு சரியில்லை இது அது இது இது சொல்லி அவர்களே அவளுடைய கண்டுபிடிப்பு அல்ல உங்களுடைய கண்டுபிடிப்பை கொண்டு நீங்களே முடிவு எடுங்கலா ஏற்பாடு வச்சிருக்கிறான் இதுல இப்ப மார்க்கத்தோட மோதுமோ அப்பதான் மார்க்கம் அவங்க சொல்லும் மூலமாக ஆராய்ச்சியின் மூலமாக ஓஹோ இதுல ஹராவானது இந்த இன்டர்நெட்ல வாலுநர்கள் போய் உட்கார்றது இருக்குது இதுல அதிகமான புகாகிஷ்கள் மோசமான காரியங்கள் தவறான ஆகோசமான காட்சிகள் இதுலதான் இன்டர்நெட் கஃபேல இருக்குது அதனால தவிர்த்துக்கோங்க உங்களுக்கு இன்டர்நெட் எங்க யூஸ் பண்ணணுமோ ஒரு பிசினஸ் மோடுக்கு பாதிக்கணுமா தேவையானது மட்டும் எடுங்க மற்ற கனெக்ஷனை அது விட்டுருங்க சும்மா வயது கஃபே அந்த இன்டர்நெட் கஃபேல உட்கார்ந்து கொண்டு வாலிபர்கள் அறத்தை அடித்துக் கொண்டு வீண் பராக்களையும் தவறான காரியங்களையும் ஈடுபடுறது இது ஹராமான காரியமாக இருக்கும் அதில் இல்லாத கொள்ளாத அனைத்தும் நிரப்பப்பட்டிருக்கிறது தன்னுடைய காரியத்தை ஹராமான முறையில் பயன்படுத்துறதுக்கு பல வழிகள் அதில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது தன்னுடைய காலத்தில் வீணாக்காமல் பாதுகாத்துக்கும் என்று சொல்லப்படும் மேலான சகோதரர்களை பிரியார்களே குரான் ஹதீஸ் தெளிவாக குரான் ஹதீஸ் தெளிவாக சொன்ன சட்டங்களை கிராமத்து வரைக்கும் யாராலும் மாற்ற முடியாது ஜகாத் என்பது அது அல்லாவினால் வகுக்கப்பட்ட ஒரு டக்ஸ் அல்ல ஒரு இபாதத் அரசாங்கம் வகுத்தது அது டக்ஸ் அதுக்கு ஜிஎஸ்டி என்று வைக்கலாம் அல்லது நவீனம் என்பது வெ் வெம்கோதார்களே இந்த காலம் மாறும் தேவைக்கேற்ப மாறும் அவை டிபென்ஸ் பலவிதமான மனிதன் கூடலாம் ஆனால் கொடுத்தது ஒன்றுதான் இபாத வழக்கம் அது ஆணுக்கும் கடமை பெண்ணுக்கும் கடமை அந்த மனமுள்ளவர்களாக மாறுவார்களோ கேமத்துல கொடுங்க என்பதை யாராலும் மாற்ற முடியாது குறைக்க முடியாது அதை யாரும் ஜல்ல சொல்ல முடியாது இது ஜக்காத் ரெண்ட குறைக்கும் யாரும் சொல்ல முடியாது உலகத்தில் உள்ள எல்லா தலைவர்களும் எல்லா உலகாக்களும் ஒன்று செய்தாலும் இந்த குரானுடைய அல்லாவுடைய வகுப்பு இந்த சட்டத்தை யாராலும் மாற்ற முடியாது உங்களுக்கு பணம் எடுக்குது நீங்க ஒரு வருஷம் ஜக்காத் கொடுத்தா போதும் அதுக்கு வேற நீங்க கொடுக்க தேவையில்லை சொல்லி எந்த ஒரு புத்திஜீவியும் சொல்ல மாட்டார் எந்த ஒரு புத்திஜீவியும் சொல்ல மாட்டார் இது அல்லாத வளர்க்கப்பட்ட சட்டம் அப்படிப்பட்டது ஒவ்வொன்றும் வணக்கமே தவிர சொன்னாங்க ஒருமுறை கூடி கலிதாட்டி போடுங்க உலகத்தில் சிலர் புத்தியால சில விஷயங்களை சொல்றது கருதி நாங்க அந்த புத்திக்கு இடமளிக்க மாட்டோம் ஏன் புத்திக்குள்ள வேலை அது ஒரு லிமிட்டெட் அன்லிமிட்டெட் அல்ல வரையறைக்குள்ளதான் வேலை செய்ய முடியுமே தவிர அதுக்கு அப்பாற்பட்ட ஒரு வேலை புத்தியாக செய்ய முடியாது கம்ப்யூட்டர் அது ஃபீட் பண்ணப்பட்டது அதுல வெளியாகும் அதை தவிர வெளியாக மாட்டார்கள் எந்த இடத்துல வெளியாகுமோ அந்த இடத்துல அதுதான் இருக்குமே தவிர அதுதான் அதுல பெற்றுக் முடியாது அதே போல அந்த புத்தியை கொடுத்தது ஒரு லிமிட்டட் கெப்பாசிட்டி தான் அவ்வம் கொடுத்திருக்கிறான் அதுக்கு அப்பாற்பட்டால் எடுக்க முடியாது அல்லாவினால் வழங்கப்பட்ட நபிவார்களுக்கு கொடுத்த சட்டங்கள் அதன் மூலமாக சில சட்டங்கள் இருக்குது எந்த காரணத்தை கொண்டும் மாற்ற முடியாது பெண் ஆனாக இயலாது ஆண் பெண் ஆக இயலாது பெண் ஆனாக இயலாது ஆண் சகோதரர்களே இயற்கையில் அப்படி மாறும்பொழுது அது என்ற அதுக்கு வருகிறது அலி என்று சொல்லப்படும் ஆண் பெண்ணுக்கும் இடைப்பட்ட மாறலாம் அப்படிப்பட்ட நேரம் அதுக்கு பேரும் மாறிவிடும் அது ஆணும் ஆண் பெண்ணாகிறது சட்டம் பெண்ணுக்குள்ள சட்டம் ஆணுக்கு வாரதில்லை குரானிட வார்த்திருக்கு ஆண் சில காரியங்களை செய்யணும் பெண் சில காரியங்களை செய்யணும் ஆணுக்குள்ள வேலை என்ன பெண்ணுக்குள்ள வேலை என்ன கர்ணசீபிக்குள்ள நீங்கள் வீட்டில் தான் இருக்கணும் ஜானியத்து காலத்தின் பெண்மணிகளை போல உங்களை கொண்டு நீங்க பாதைகளுக்கு சுற்றி தெரியக்கூடாது இது பெண்களுக்கு அல்லாவது சட்டம் இந்த சட்டத்தை உலகம் சொல்லுது இது என்ன நியாயம் இல்லையே அவனும் இயற்கையான எங்களை தானே அவனுக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்கணும் தானே அவனும் எங்களை போல மனிதர்கள் தானே என்று சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி இத பெண்களுடைய உள்ளத்துல சிந்தனையில டிவி மூலமாக ரேடியோ மூலமாக பத்திரிகை மூலமாக உள்ளத்துல போட்டு போட்டு போட்டு போட்டு ஓஹோ நாங்களும் வீட்டுக்கு ஏன் வெளிய சோசியலாக பழகணுமே நாங்களும் நாளு மக்களோட பேசணுமே நாங்களும் சர்வசாதாரணமாக இருக்கணுமே என்று அந்த சிந்தனைகளை பெண்களுடைய உள்ளத்திலே அந்த சிந்தனை விட ஆண்களுடைய உள்ளத்திலே விட்டது உலகத்திலே பேசி பேசி பேசுவிலே குரானுடைய குரானுடைய எந்த காரியங்கள் எல்லாம் பெண்ணால் செய்யக்கூடாதோ அது அத்தனை காரியமும் பெண்ணால் செய்யப்படுத்து அது முஸ்லிம் பெண்ணாக இருக்கலாம் அது அந்நிய பெண்ணாக இருக்கலாம் எல்லா காரியத்துக்கும் எதிர்ப்பு பயன்படுத்தப்படக்கூடாதோ அத்தனை தவறான காரியத்துக்கும் பெண்களிடம் பயன்படுத்தப்பட ஆரம்பிச்சுட்டார்கள் இந்த ஒரு வார்த்தை தான் அவர்களுக்கும் சம உருவம் கொடுக்கப்படும் இயற்கையை படைப்பிலே வித்தியாசமானதான் வச்சிருக்க ஆண் பெண் அல்ல பெண் ஆண் அல்ல இயற்கை வடிவத்தை பாத்தீங்கன்னு சொன்னாலும் தலையிலிருந்து கால் வரைக்கும் அல்ல பெண்ணுடைய தோற்றத்தை வேறாகவும் ஆணுடைய தோற்றத்தை வேறாகவும் தான் படைச்சிருக்க இயற்கை அப்படிதான் நல்லா வச்சிருக்கிறார் அந்த இயற்கையை மாற்றுவது என்பதை புத்தி கூட இடமளிக்க கூடிய ஒன்று பெண்ணுக்குள்ள வேலை என்ன ஆணுக்குள்ள வேலை என்னும் வளர்ப்பிருக்கு செய்யணும் ஒரு பெண்ணுக்கு கடமை இல்ல தன்னுடைய ஒரு சட்டம் நான் இருக்கு முறை சொல்லி பெண்ணுடைய ஜக்காத்த கனவன் எடுக்கலாம் பெண்ணுடைய ஜக்காத்தை கணவன் எடுக்கலாம் கணவன் மிஸ்கீன் அல்லது பக்கீராக இருந்தார் மனைவி கணவன் எடுக்கலாம் கணவன் ஒரு மிஸ்கீன் பக்கீராக இருந்தார் ஜக்காத்தை மனைவி எடுக்க ஏழாவை எடுக்க கூடாது இருக்கப்படுது ஏனோ சட்டம் விரதம் அப்துல்லா மசூதுடைய மனைவி தன்னுடைய பணத்தை வெளியில கொடுக்க பார்க்கும் பொழுது அப்துல்ல உங்களுக்கு நான் நபிக்கிட்ட கேட்டு தருவேன் சொன்னாங்க யார சொல்ல முடியுமா சொல்லம் சொன்னா தாராளமா கொடுக்கலாம் அவர் வந்தார் அனுமதிக்கப்பட்டது மனைவிக்கு கொடுக்க இயலாதையே காரணம் கணவன் மீது அல்ல திருமணம் முடிஞ்சதற்கு பிறகு இப்படி பெற்றோர்கள் ஒரு பெண்ணை பராமரித்து அவர்களுடைய தேவையை நிறைவேற்றி வந்தார்களோ அதே பொறுப்பு அல்ல இந்த கணவனுக்கு கொடுத்திருக்கிறார் செலவுக்கு கொடுக்கிறது சக்தி கேட்ப இந்த பெண்ணுக்கு தேவையான ஏற்பாடு செய்து கொடுக்கிறது பொறுப்பை தவிர இந்த பெண்ணுடைய பொறுப்பு அல்ல இந்த பெண்ணுக்கு அல்ல சில சட்டங்களை வளர்த்திருக்கிறார் இந்த பெண்ணுக்கு அல்லா சில பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார் அந்த பெண் இந்த பொறுப்பு நிறைவேச்சுனா அந்த குடும்பம் அந்த ஒழுங்கை அந்த உரை சீராக இருக்கும் சிலருக்கு வெளியில செய்ய வேண்டிய வேலை சிலருக்கு உள்ளு செய்ய வேண்டிய வேலை வீட்டுக்கு வீட்டுக்கு வெளியே வீட்டுள்ளுக்குள்ள வேலையை பெண் செய்யணும் வீட்டுக்கு வெளியில் உள்ள வேலை ஆண் செய்யணும் குழந்தையை பெற்றெடுக்கிற வேலை ஆனாலும் செய்யலாது பெண்தான் செய்யணும் குழந்தைக்கு பால் கொடுக்கிற வேலை ஆனாலும் செய்யலாது பெண்தான் செய்யணும் குழந்தையை பராமரிக்கிற வேலை ஆருக்கு செய்யலாது பெண்ணுக்கு தான் செய்யணும் அந்த தாயுடைய அன்பும் அந்த தாயுடைய பாசம் அறிவும் அதுதான் இந்த குழந்தைக்கு கிடைக்கக்கூடிய முதலாவது பாடமாக இருக்குது அந்த தாயுடைய அறவணப்பு இருக்கிற என்னான அதுதான் இந்த குழந்தை வளருகிறது இந்த நேச்சலை மாற்றி எப்ப உலகம் தன்னுடைய புத்தியை பயன்படுத்தி குழந்தைகளுக்கு தாழ் பாய் தாய் விட்டு பிரிச்சு இந்த குழந்தைகளை சும்மா கொண்டு போய் விட்டு இந்த குழந்தைகளுடைய தாழ விட்டு பிரிச்சு தாய் பாசம் என்ற உலகத்தில் இல்லாமல் ஆக்கிட்ட அதன் வேர்ல முஸ்லிம்களும் பார்த்து பார்த்து அது கொஞ்சம் அழகா இருக்குது உடம்புடைய புருவம் வடிவம் இதெல்லாம் நல்ல அரைக்குமே அதுதான் அவங்க சொல்றாங்க இந்த மெடிசனுடைய ரிசர்ச் இப்படி இந்த மெடிசனுடைய ரிசர்ச் எப்படி இந்த மெடிசனுடைய ரிசர்ச் எப்படி எப்படி இந்த மெடிசின் அதுக்கு வரக்கூடிய அபாயத்தை பார்க்கறது பிந்திதான் செலவுல போல தயாரிக்க போல இதுல கேன்சர் இருக்குது வருதோ அப்பதான் இருக்குது தாய்ப்பால் ஆபத்து இருக்குது ஆனா திரும்பி சொல்றாங்க ஓஹோ தாய்ப்பால் கொடுக்காதனால பெண்களுக்கு அதிகமாக கேன்சர் உண்டாங்க தாய்ப்பால் கொடுக்காம வளரக்கூடிய குழந்தைகள் பலகீனமாக வளருது இது இவங்க செய்யக்கூடிய ரிசர்ச் பின்னால் வந்தது இந்த ரிசர்ச் சொல்லிட்டார் கட்டளைக்கு நீடைய குழந்தைக்கு அவர்கள் பால் சமீபத்தில் இஸ்ரேல் செஞ்ச ஒரு ஆராய்ச்சியின்படி அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அவரை கண்டுபிடிப்பு குறைந்த பட்சம் ஒரு வருஷம் பாலூட்டனும் ஒரு வருஷம் என்று சொல்றது ரெண்டு வருஷம் என்று சொல்லிட்டா குரானுக்கு உப்பாயிருமே ரெண்டு வருஷம் குரானும் சொல்றதுக்கும் இதன் சொல்றதுக்கும் செலவாயிரும் அப்படி செலவாகும் மக்கள் குரானின் பக்கம் திரும்புவாங்க பயத்தில அது ஒரு வருஷம் குறைச்சிட்டு அப்படி சொல்றது இன்னும் கொஞ்சம் காலம் போக்குல இதே நிலைமைக்கு திரும்பி வருவாங்க அதனால முஸ்லீம்கள் ஆகிய நாங்கள் உண்டு விளங்கணும் மேலான சோதனைகளே அல்லாவினால் வகுக்கப்பட்ட சட்டம் மூணு வகையாக இருக்குது யாராலும் மாற்ற முடியாது மாற்றப்பட மாட்டாது ஹஜ் வருஷத்துக்கு ஒரு முறை தான் ஆயுள் ஒரு முறை தான் கடமை யாரு வந்து செல்வம் இருக்கிறதுனால நீங்க அஞ்சு முறை செய்யுங்க யாரும் சொல்ல மாட்டாங்க ஏற்றம் நவியோகம் சொல்லிருக்கிறாங்க யாருக்கு வசதி இருக்குதோ அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை அல்லாவுடைய வீட்டை தரிசிக்கட்டும் ஏற்றமாட்ட சின்னம் சிறப்பு அல்லாவுடைய மாளிகை சாபாக்கள் வசதிக்கு முழு அடிக்கடி செய்வாங்க அல்லாவுடைய வீட்டுக்கு போய் வந்தாங்க பலமுறை ஹஜ்ஜு வசதிக்கு ஏற்பான மற்ற தீவைகளை காரியங்களை நிறைவேற்றுறதுக்கு பிறகு கடமை என் மகளை கொடுக்க இருக்குது அதனால எனக்கு கல்யாணத்தை முடிச்சிட்டுதான் நான் ஹஜ்ஜிக்கு போக வேண்டிய பேர் ஹஜ்ஜை தாமதிச்சாங்களோ அவங்க மௌத்தா போயிட்டாங்க ஹஜ்ஜை நிறைவேற்ற பாவிகள் கல்ல முடிச்சுப்பான் கல்யாணத்தை அல்லா நிறைவேற்றி தருவான் உங்களுடைய அல்லாண்டு கீழே இந்த காரியத்தை நிறைவேற்றி தருவான் இப்ப நான் குச்சிக்கு இடமளிக்கிறது சரியத்துக்கு இடமளிக்கிறது இல்ல ஓஹோ கல்யாணத்துக்கு பிறகுதான் நான் என்ன மார்க்காணத்துல உள்ள இல்லாத பசாதி முடிக்கணும் அதுக்கு பிறகுதான் போகணும் இல்ல மேலான சோதர்களே இதுக்கு முதலிடம் கொடுக்கணும் எனக்கு முதலிடம் கொடுக்கணும் அல்லாவுடைய கடமையை நிறைவேற்றிட்டு அடியான் அல்லா இடத்துல மன்றாடினா அல்லா அது தன்னுடைய மத ஒரு கணவன் அல்லாஹ் கொண்டு வருவான் இந்த நம்பிக்கை உள்ளத்தில் வரணும் அலைத்து போகும் பொழுதை இஸ்லாமியை விட்டுட்டு போகும் பொழுதை இப்ராம் அலை சேர் அந்த நம்பிக்கை தான் இருந்துச்சு நான் வைத்தது போற என்ன மனைவியை நான் வைத்தது போற என்ன குழந்தைய அல்லாஹ் நாளும் பாலாக்க மாட்டான் ஏன் நான் அல்லாவுடைய கடமைக்காக போகிறேன் அல்லாவுடைய கற்றலை நான் நிறைவேற்ற அந்த பெண் கேட்டா இப்ராஹிம் என்ன வெற்றிட்டு போறீங்களா அவர் கடமை என்ன திரும்பி பார்த்து முகத்தை பார்த்து மனைவிய பார்த்து ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்றது ஆம் அல்லாட கடமை தான் ஆனா ஹதீஸ் வருது திருப்பி கூட பார்க்கல இப்ராஹிம் திரும்பி பார்க்கல பார்க்காம ஆம் நாம் அளிச்சா நான் திரும்பி பார்த்து என்னுடைய அன்பும் மனைவியின் பாசம் அல்லாவுடைய கட்டளை நிறைவேற்ற இருந்தால் நான் அல்லாவுடைய கட்டளைக்கு மாறு செய்த மகனுடைய உள்ளத்துல சின்ன வயதிலாக இருந்தாலும் இன்றைக்கு நாங்கள் பூரா குரவான வருவோம் செய்வோம் ஆயிரம் பயான்களை கேட்போம் ஆனா இன்றைக்கு அதை சிந்தித்து செயல்படுறதே இல்லை அந்த வயதுல இப்ராிம் அலி இலாமுடைய மகன் இஸ்மாயில் என்ன சொன்னாங்க வாப்பா நீங்க என்ன அறுக்க போறீங்க என்ன முகத்தை பார்த்து அறுக்க வேண்டாம் ஏ நீங்கிறது கஷ்டமா இருக்கும் அதனால என்ன முகத்தி அருங்க பதிமூணு வயது பிள்ளையுடைய உள்ளத்துல எப்படி உணர்ந்த தாய் ஊட்டினா தாய் கையில் இருக்குது இந்த அல்லாவுடைய மகத்துவத்தை தாய் கையில் இருக்குது இந்த தாய் வேணும்னா மகனுடைய மைண்டை கரெக்ட் பண்ணிடும் ஓஹோ பாத்தியா மகனே வாபம் விட்டுட்டு போயிட்டாரே நாலு மாசத்துக்கு திரும்பி பார்க்கல செலவுக்கு தரல அதை செய்யல அப்படியே மாற்றி அமைக்கிற அதுக்குண்ட மா அந்த அந்த அந்த தாய் மகனுடைய சிந்தனைகள் வாக்கலாம் ஒரு குழந்தை சொல்லுது பதினொரு வருஷம் சொல்றது சம்பாதிக்க போயிருக்கிறார் இப்ப தாய் பாசத்தோடு அந்த குழந்தை சொல்றா பெரும்பம் வெளிநாட்டில் எங்களுடைய தாயுடைய கையில் இருக்குது இந்த குழந்தை சரியாக பராமரிக்கிறது இந்த ஆஜர்களை செல்லாம் எந்த தவறையும் சொல்லிக் கொடுக்கல அந்த புள்ள வாப்பா வரும் பொழுது என்ன சொல்றது வாப்பா வாப்ப சொல்றார் அறுக்கப்போறேன் என்று சொல்லும் பொழுது வாப்பா பார்த்த மகன் சொல்ற தந்தையே தகட்டியாருங்க வேற சகோதரர்களை தெரியாது இந்த உணர்வுள்ளவர்களாக மாறுவது மிகவும் அவசியமாக இருக்குது முடியும் என்று சொன்னால் அல்லாவுடைய கற்றலையை மதித்து செயல்படுவார்கள் அல்ல கூடி கலைவத வகு சேருமாறு சொல்லிருக்கிறார் வணக்கமாக ஆக்கியிருக்கிறாரோ அதை நாங்கள் வணக்கமாக எடுத்துக்கொள்ளுமே தவிர அதுக்கு புத்து கேடம் கிடையாது ஒவ்வொரு சட்டங்களும் இது கொண்டதுதான் வரைக்கும் இப்படியேதான் இருக்கும் இதுல மாற்றம் கொண்டட முடியாது சிலவருக்கு அல்ல சுனகா ஆராய்ச்சிக்கு விட்டுக்கலாம் ஆராய்ச்சி செய்யுங்க ஆராய்ச்சி செய்யுங்க அவர்களை நவியவங்க அனுப்பினாங்க அனுப்பினாங்க அனுப்புக்குள்ளீங்க யார சொல்லுதான் தீர்ப்பு வழங்கக்குள்ள குரான பார்ப்பேன் ஏன் குரான் சம்பூர்ணமாக இறங்கு எல்லா சட்டமும் இருக்குது அது மனைவிக்கு நிகழ்ந்துருச்சு மனைவிக்கு நிகழ்ந்துருச்சு தொண்ணூத்தி ஏழு தலாக்கோட நீ அல்லாட குரான் வச்சு விளையாடி இருக்கிறான் அல்லாட குரான் ஒரு ஆணுக்கு கொடுத்த உரும தலாக்குல மூணு தான் நீ இந்த நூறுன்றது விளையாடுறான் தாய்மார்கள் கணவன்மார்களோட கோவத்தோட ஆத்திரத்தோட இருக்க கூட கணவன்மார்கள் கோவத்தில் தலாக்கு கொடுத்துறாங்க தலாக் தலாக் தலாக் உனக்கு தான் தலாக் தந்தை மூணு தலாக் தந்தை போ இந்த மூணு தலாக்கு வார்த்தையை பாதிச்சுட்டா கணவன் மனைவி அது சேர்ந்து வாழ்கிறது ஹராம் நாலு இமாம்களும் ஏகோபித்த முடியும் எல்லாத் அபு ஹனிபா அகமது ஏகோபித்த முடியும் யாரும் நான் மூணு தலா கொடுத்தேன் என்று சொன்னால் அது ஒன்றாகவோ ரெண்டாகவோ கருதப்பட மாட்டாவே அது மூணாக தான் கருதப்பட அதனால இந்த விஷயத்தில் பேருதலாக இருக்கிறது இப்படி இடம் ஒண்ணு அல்ல அவர்களிடது என்ன செய்வீங்க அல்லா ரசூ சட்டத்தை முன்வைச்சு செயல்படுவேன் சொன்னான் அல்லா ரசூருடைய சட்டத்தை முன்வைச்சு செயல்படுவேன் என்று சொல்லும் பொழுது மூணாவது சொன்னாங்க குரான் ஹரீஸ்ல குரான் ஹரீஸ்ல ஒன்று இல்லை என்று சொன்னா நான் மையமாக வச்சு ஒரு தீர்மானத்துக்கு வருவேன்றி சொன்னாங்க அப்துல்லி ஜபல் ரதில் ரதில் சொன்ன உடனே அவர்கள் பெரும் சந்தோஷப்பட்ட அல்ஹம் அல்ஹம் எல்லா புகழும் அல்லாஹ் அல்லாஹ் என்னுடைய தூதர்கள் இப்படிப்பட்ட ஒரு உணர்வு ஏற்படுத்தியிருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை ஏற்படுத்தியிருக்கிறார் அதனால மேல சோதனை எப்படியாகல ஆராய்ச்சிக்குரிய சில சட்டங்கள் இருக்குது காலத்து காலம் மாறும் தேவைக்கேற்ப மாறும் ஒரு சில காலத்தில் மக்கள் ஒரு சர்ச்சை எழுப்பினாங்க விமானத்தில் பிரயாணம் செய்யலும் ஆனால் விமானத்தில் துளையலுமா என்ற கேள்வி எழுப்பினாங்க விமானத்தில் துளையலுமா என்ற கேள்வி ஏற்பட்டது விமானத்தில் தொழுமா பெறக்கூடுமா கூடாதா என்ற கேள்வி ஏன் சொன்னா தொழில் என்பது பூமியில் சஞ்சா செய்வதா ஆகாயத்தில் பறந்து கொண்டிருக்கும் பொழுது எப்படி சட்டம் வருதா அல்லது இந்த தொழுகையை பின்பற்ற பாவிக்கலாமா பாவிக்கக்கூடாதா என்ற பிரச்சனை அல்ல மைக்கில் வர்ற சட்டத்தை வச்சுகையை பின்பற்ற முடியுமா இப்படி சில கேள்விகள் எழுந்தது அந்த கேள்விக்கு தீர்மானம் ஒரு நாக்கள் கொடுத்தாங்க ஆகாயத்தில் பறக்கும் பொழுது அதுக்கு காற்றோட தொடர்பு இருக்குது காற்றுக்கும் பூமிக்கும் ஒரு தொடர்பு இருக்குது அந்த வகையில் அந்த ஆகாயத்தில் பறக்கும் பொழுது பூமிக்கும் அந்த விமானத்துக்கும் ஒரு வகையான தொடர்பு எப்படி ஒரு ஒரு பிளச்சி ஏற்றி ஒரு மேல்டி அமைக்கும் ஒரு அமைப்புறது போலக்கும் நிலைமை ஏற்பட்ட போலக்கு இதே போல இன்னைக்கு தாய் பால ஒன்று சேர்த்து வைக்கக்கூடிய பேங்க்ஸ் உண்டாக இருக்கிறது நவீன காலத்தில் இருக்க நவீன காலத்தில் ஒன்று சேர்த்து வச்சிருக்கல தாய்ப்பால் ஒன்று சேர்த்து வச்சிருக்காலத்தில் செய்ய வேண்டியதை அந்த காலத்து உலமாக்களுடைய பொறுப்பு அந்த காலத்து உலமாக்களுடைய பொறுப்பு அவர்களை ஆராய்ச்சி செஞ்சு ஒரு முடிவுக்கு வரணும் சிலர் இருக்கிறாங்க இந்த நேரத்தில் தன்னுடைய பெருமையை புத்திய பயன்படுத்த தான் கருத்துக்களை தெரிவிக்கிறது அது ஹராமாக இருந்துச்சு ஏன் வைன் அந்த காலத்தில் தயாரிக்கப்பட்டது அந்த காலம் இந்த காலத்தை போல அதுக்குள்ள மெஷின்ஸ் வச்சு அதனுடைய பைசனா ஜன்சா பார்க்கக்கூடிய அந்த நூதன கருவிகள் இருக்க அதனால இன்றைய வய இது குடிக்க சுத்த பாதிக்கிறது இப்படி ஒரு சிந்தனை அன்றைய பண்டி இன்றைய பண்டிக்கும் வித்தியாசம் அன்றைய பண்டி வளர்ந்தது அசுத்தத்தில் இன்றைய பண்டி வளர்றது பால் இதுக்கு சொல்றது இல்ல இது சைத்தானியத்துடைய வேணானியத்துடைய வேண அன்றைக்கு பேங்க் இப்படி ஆரம்பிச்சே அந்த கே மக்கள் நெருக்கடியில் பணத்தை எடுத்தாங்க மக்களை வச்சிய ஊதிகள் சித்திரவலைப்படுத்தினாங்க தேவைக்கு பணம் எடுத்தாங்க வியாபாரத்துக்கு பணம் எடுக்கல இனவசத்திலே வட்டி வட்டிதான் ஹரான் மதுபானம் மதுபானம் தான் அதுல மாற்றமே கிடையாது அதை நவீன என்னதான் நீ கண்டுபிடிப்புகள் செய்தாலும் கொண்டு தேவைக்கேற்ப சில சட்டங்கள் தேவைப்படும் ரத்தத்தை அல்ல ஹராமாக்கி இருக்கிற மனிதனுக்கு தேவைப்படுது நவீன முறையில் ரத்தத்தை கொடுக்கலாம் ரத்தத்தை எடுக்கலாம் குரூப் ரத்தத்தில் ஆக அரிதானது பேங்க்ல சொல்றாங்க உங்களுக்கு ஆபரேஷன் செய்யறதாக இருந்தா பால் வெத்தின பால் கொடுக்கிறதுனால வரக்கூடிய உறவு அது ரெண்டு வருஷத்துக்கு தான் ரெண்டு வருஷத்துக்குள்ள குழந்தை ரெண்டு வருஷமாக இருக்கும் பொழுதே அந்த இடைப்பட்ட காலத்தில் ஒரு தாயுடைய பால குடிச்சாதான் பால் குடி உறவு உண்டாகும் ரத்தத்தை ஒரு அந்நிய ஆணுடைய ரத்தமாக இருந்தாலும் தேவைப்படும் பொழுது மார்க்கம் அனுமதிச்சிருக்கு ஆனால் ரத்தம் ஒரு நஜிசான உண்டு இதை விற்கிறது அராம் இப்ப மார்க்கத்திலே முக்கியமான சட்டம் நாய் ஒரு நஜிசான உண்டு அது விற்கிறது ஹராம் அவ எப்படி எடுக்கிறது எனக்கு வேட்டையாட நாய் வேணும் எனக்கு பாதுகாப்புக்கு நாய் வேணும் எப்படி எடுக்கிறது அதை சொல்லாத இதெல்லாம் சும்மா கொடுங்க நாய் நிற்கிறதுக்குள்ள வாங்குறதுக்கு நாய் ரெண்டு ஒரு நாய் சும்மா கொடுங்க உலகத்தில் ஆக விலை உயர்ந்த உண்டாக நாய் மாறிக்கொண்டு முஸ்லிம் இடத்தில் யாரும் ஒரு காத்திருக்கு நான் உதவி செய்ய வேண்டிய தேவைப்பட்டாலும் ரத்தத்தை கொடுத்துட்டு பணம் எடுக்கக்கூடாது சில சந்தர்ப்பத்தில் தேவையான கட்டங்கள் வருது நவிசல்ல காலத்தில் குத்தி எடுக்கிறது அதை ஒரு ஆக சிறந்த வைத்திய முறை ஆக கடால தலைவலி உள்ளவர்களுக்கு முட்டு வருத்தம் உள்ளவர்களுக்கு நெஞ்சு வருத்தம் உள்ளவர்களுக்கு முள் வருத்தம் உள்ளவர்களுக்கு மருந்து தான் ரத்தம் குத்தி எடுக்கிறது ரத்தம் எடுக்கிறது ஆக சிறந்த மருந்து ஆனால் அதுக்கு அனுபவம் வேணும் செய்து பழக்கம் வேணும் என்ற நண்பர் ஒன்று இருக்கிறார் பாகிஸ்தான் பெரிய டாக்டர் அமெரிக்காவில் எல்லாருக்கும் அட்வைஸ் ஃபேக்கல்ட்டியை பண்ணி பார்த்தோம் சில மருந்துகள் நமைய உங்க காட்டு தந்து இந்த மருந்து இருக்கிறேன் இதுக்காக வேண்டி சைனாலையும் தாய்லாந்துலையும் போயிட்டு இந்தோனேஷியால போயிட்டு அவர் சில மக்களிடத்தில் படிச்சுட்டு வந்தார் யாரும் இது படிச்சு சரியான முறையில் படிச்சு யாருக்கும் அதை செய்ய முடியுமா இருந்தா சுஹான் அல்ல முட்டு வருத்தம் தலைவருத்தம் அதுக்கு சில புறக்கணக்கம் இருக்குது இந்த குறையில தான் எடுக்கணும் இந்த குறையிலே இந்த நாட்களில் செய்ய வேண்டாம் என்று அபிசல்லி ஹதீஸ் சொல்லியிருக்கிறார் சுஹான் அல்லா சகோதரர்களை பெரியார்களே சிலர் இருக்குது அது மனதிலுடைய ஆராய்ச்சிக்கு இடம்பாடு அல்ல வச்சிருக்கிறார் சிலர் இருக்குது ஆராய்ச்சிக்கு இடமே கிடையாது ஆராய்ச்சிக்கு இடமே கிடையாது மனிதனுடைய கண்டுபிடிப்புகளால் வரக்கூடிய சில சாதங்கள் மனிதனுடைய கண்டுபிடிப்புகள் உலவாக்கல ஒவ்வொரு காலத்தில் உள்ள உலமாக்கல் அதுக்குரிய தேவை கேட்ப அந்த சந்தர்ப்பத்தை கேட்பி டெஸ்டி சொன்ன அதை சிலருக்கே குழந்தையே கிடைக்கவில்லை அவ குழந்தை இல்லை சொல்லக்கூட நாளை இப்படி ஒன்று செய்யலுமா என்ற ஒரு தீர்மானத்துக்கு வராங்க அந்நிய ஆணுடைய இந்திரியம் கலப்படும் என்று சொன்னால் ஆனா இந்த முறை இயற்கைக்கு மாற்றானது கணவன் மனைவியுடையதாக இருக்கும் என்றாலும் சில உலமாக்கள் என்று சொல்லியிருக்கிறாங்க அனுமதிச்சிருக்கிறார்கள் கணவன் மனைவியுடைய இந்திரியத்தைக் கொண்டு இது செய்யப்படுவாக இருந்தால் அது அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் விரும்பத்தக்கதல்ல ஏன் குழந்தை இல்ல ஹப்ச குழந்தை இல்ல ஏதாவது நபியுடைய மனைவார்கள் ஜுவேரியாவையும் பனிர நபியார்கள் மனமுடிச்ச யாருக்குமே குழந்தை கிடைக்கல குழந்தை கிடைக்காத இயற்கைக்கு மாற்றமான ஒன்றை சிந்தை குழந்தையை அடைய வேண்டும் என்பதை இஸ்லாம் கட்டாயப்படுத்தியர்கள் கண்டுபிடிக்கக்கூடிய பின்பற்றிதான் இஸ்லாமியாக குரான்சுடைய சிந்தனையாக நாங்கள் மாற்றிக்கொள்வோம் என்று சொன்னால் வேறான சோதரர்கள் பிரியார்களே பல கயிர்களை நாங்கள் பார்க்கலாம் அதனாலதான் குரானுடைய சட்டம் அதை சட்டம் மாற்ற முடியாத சட்டங்கள் இரண்டாவது அல்ல ஆராய்ச்சிக்கு வைத்திருக்கக்கூடிய சட்டங்கள் மூணாவது மனிதன் கண்டுபிடிக்க முடியுமோ என்னென்ன நவீன ரொக்கத்தை கண்டுபிடிக்க முடியுமோ என்னென்ன விமானங்களை கண்டுபிடிக்க முடியுமோ என்னென்ன நவீன சாதனைகளை கண்டுபிடிக்க முடியுமோ நீ தாராளமாக கண்டுபிடிக்கலாம் எதுக்கு வகை தேவையில்லை எனக்கு வகை என்று தேவைப்படும் எங்களோட புத்தில இது பழுதில்லையோ அங்குதான் வகை சொல்லும் நீ இப்படி செய்ய குடும்ப வாழ்க்கையை எப்படி நடத்து ஒரு ஒருவன் சொன்னா சகோதரியையே முடிக்கக்கூடாது புத்துகேடம் கொடுக்கிறான் சகோதரியை முடிக்கிறது தானே ஆகப்பொருத்தமானது சகோதரியை தான் ஏ முடிக்கணும் அதுக்கு காரணம் சொல்றான் சகோதரிய ஏ முடிக்கணும் என்று சொன்னா அவள் என்னோட வளர்ந்தவள் எனக்கும் அவளுக்கும் ஆக நெருக்கமான தொடர்பு இருக்குது ஒரு தாயுட வயிற்றுல பிறந்தவர்கள் அதனால எனக்கும் அவனுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது வெளிய போயிட்டு முடிச்சா அண்டர்ஸ்டாண்டிங் முதலிடத்தை அப்பாற்பட்டோம் ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க சகோதரியை முடிக்கிறாரோ அவனுக்கு தீராத நோய்கள் உண்டாகுது இது புத்திக்குள்ளது அல்ல இது வகைக்குள்ளது வகை சொல்லது மாமியை முடிக்காது முடிக்காத தகப்பன் மனந்த பெண்ணா சகோதரிய செய்ய முடியாதோ அதே போல அல்லாத அப்பாற்பட்ட சில விஷயங்களை வச்சிருக்கிறார் அந்த விஷயங்களை புத்திதான் முடிவெடுக்கணும் அந்த வகைதான் அறிவிக்கணும் வகை அறிவிக்கிற பிரகாரம் நாங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் உலகத்துடைய இந்த சவாலுக்கு ஒரே ஒரு பதில் லாமிய வாழ்க்க முறை இன்னைக்கு உலகத்தில் அமல் செய்யப்பட்டா அது வியாபாரமாக இருக்கலாம் அது விவசாயமாக இருக்கலாம் அது குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம் அதை உலகத்துடைய எந்த ஆட்சி அமைக்கக்கூடிய முறையாக இருக்கலாம் எதையும் நாங்கள் குரானுடைய கண்ணோட்டத்தில் நபியுடைய கண்ணோட்டத்தில் அல்ல வகத்த சட்டத்தின் பிரகாரம் நாங்கள் வாழ்க்கை முறையை அமைப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக துணியாவையும் வெற்றி இருக்கும் மதத்துக்கு பிறகு வெற்றி கிடைக்கும் அதுக்காக தான் அல்லாம் ஸ்மன்த்தானா இந்த சங்கான ரமதானுடைய மாற்றம் இருக்கிறார் அல்லாவுடைய கட்டளைகள் உண்டு நோம்ப யாருக்குமே இதனுடைய உலகத்தில் எல்லாரும் நோம்புக்கிறது போல கொஞ்சம் தண்ணியை பிடிச்சு கொள்ளையிலும் கொஞ்சம் அப்படி செஞ்சு கொள்ளையிலும் கொஞ்சம் எப்படி செய்து கொள்ளையிலும் இந்த நோம்ப யாருக்கும் ஆட்டலாது கிராமத்து வரைக்கும் நோம்பு இப்படியேதான் இருக்கும் இந்த நோம்பின் மூலமாக அடைய வேண்டியது என்ன இந்த நோம்பின் மூலமாக அடைய வேண்டியது தக்குவா தக்குவா அடையலாம் நோம்புக்கு நோம் எந்த அளவுக்கு பேணுதலோட நோம் எந்த பயபக்தியோட நோம் எந்த ஆதா ஒழுக்கத்தோட ஒவ்வொருவரும் இந்த நோமுடைய காலத்தில் சட்டங்களை பேணணும் சில ஒழுக்கங்களை பேணணும் மாணவர்களும் பேணணும் பெற்றோர்களும் பேணணும் தாய்மார்களும் பேணணும் தன்னுடைய நேரத்தை தாய்மார்கள் குசினிலே கிச்சனே கழிச்சிடக்கூடாது காலையிலிருந்து மாலை வரைக்கும் தன்னுடைய நேரத்தை அதிலே கழிக்காமல் குரானோதல் ல் நல்ல காரியங்களில் ஈடுபடுதல் இப்படியான காரியத்தில் ஈடுபட்டு கொஞ்ச நேரம் தேவைக்கேற்ப அதற்காக நேரம் கொடுக்கணும் தன்னுடைய பெற்றோர்கள் பெற்றோர்களும் தன்னுடைய காலத்தேர்த்த சரியான முறையில் பயன்படுத்தணும் வாலினர்களும் தன்னுடைய நேரத்தை வீணாக்கிடக்கூடாது இந்த மகனாளுடைய காலம் இபாதத்துக்குரிய காலம் எந்த அளவுக்குண்டா சாதி பெண்மணிகள் தன்னுடைய பால்நூட்ட தூடிய குழந்தைகளை கூட நோங்குபிடிக்க வச்சிருக்கிறார்கள் பாலூட்டக்கூடிய குழந்தைகள் அந்த குழந்தைகளுக்கு ஒன்றும் கொடுக்காம அது அழகிற்குள்ள விளையாட்டை காட்டி அதை அப்படி அப்படி பராக்காக்கி அவளை நோம்பில் ஈடுபடுத்தியிருக்கிறார் அப்படி எல்லாம் செய்யப்பட்டிருந்தா வாலிபர்கள் எந்த அளவுக்கு பேருதலாக இருக்கும் நான் சொன்னது போல இஸ்மாயில் அலி அல்லாவுடைய கட்டளையை மதித்தது போல இன்றைய காலத்து வாலிபர்களும் அல்லாவுடைய கட்டளைய மதிக்க ஆரம்பிச்சா அல்லா ஊர்ல நாட்டில் உலகத்தில் ஒரு நிம்மதியான சூழலை கொண்டு வருவான் அதற்காக முக்கியம் என்னது வாலிபர்களிடத்தில் உள்ள ஒரு சேட்டை என்னது நாலு அஞ்சு பத்து பேர் ஒன்று சேர்ந்தா வீணான பேச்சுகளும் வீணான செயல்களும் உண்டாகிறது வாலிபர்கள் ஒன்று சேர்ந்து அனாவசியமாக தன்னுடைய நேரத்தை கழிக்காமல் இரவு நேரங்களில் பாதையில விளையாடுறது பாதையில பேசிக்கொண்டிருக்கிறது மற்றவங்களுக்கு டிஸ்டப்பாக தன்னுடைய செயல்களை அமைக்கிறது இருக்கிறேன் ஒரு கடைசி ஒரு புத்திமலையை முடிக்கிறேன் இமாம் அபுதாவுக்கு ரஹத்துலே ஒரு பெரிய மேதை அவ கிட்டத்தட்ட அஞ்சு லட்ச ஹதீஸ பாடமாக்கிறான் இங்க வந்திருக்கக்கூடிய எல்லாரும் இந்த ஒரு கருத்தை நல்ல சிந்தனைக்கு எடுத்துட்டு போனீங்கன்னா பெரிய புரோஷனமாக இருக்கும் அஞ்சு லட்ச ஹதீஸ்ல இருந்து அவன் சொன்னாங்க நான் அஞ்சு ஹதீஸ்களை தெரிவு செய்யறேன் அஞ்சு லட்சம் நாலு ஹதீஸ்கள் அமல் செய்வார்களோ அவங்க நபியுடைய எல்லா ஹதீஸ்ல அமல் செய்யறதுக்கு சமம் சொன்ன ஒவ்வொருவரும் உறுதியான நீத்துவாங்க ஒவ்வொருவரும் அந்த நாளில் அமல் செய்ய முயற்சி அப்படி நியத்து எப்பமான முதலாவது என்னது ஹரிஸ் லால்க்கும் நீங்க யாரும் ஒரு நாளும் மூமினாக முடியாது எதுவரைக்கும் என்று சொன்னால் நான் தொடர்ந்திருந்த மார்க்கத்தை நீங்க உங்களோட இச்சைக்கும் மேலாக வதிக்க வரைக்கிறோம் அல்லாவுடைய மீன் மகிழ்ச்சிக்கும் முதலாக உங்களுக்கும் முன்பாக எல்லாத்துக்கும் முதலிடம் அல்லாவுடைய கத்தளைக்குலையாக இமாயோப்பில் அரசு ஒரு மனிதன் மூமீனாக முடியாது தான் விரும்புற தன்னுடைய சகோதரனுக்கு விரும்பாத வரைக்கும் இது அதிச கருத்து பிரசிடென்டாக இருக்கக்கூடியவர் மற்றவரையும் பிரெசிடென்ட் ஆகிறது என்ற கருத்தல்ல ஒரு மினிஸ்டராக உள்ளவர் அந்த மினிஸ்டரில் அவர் மட்டும் தான் இருக்கணும் அவரும் மினிஸ்டராக ஆக்கிறது என்பதல்ல விரும்புகிறாரோ தனக்கு அதை மற்றவருக்கு விரும்பணும் தான் விரும்பக்கூடிய கண்ணியம் தான் விரும்பக்கூடிய நிம்மதி தான் விரும்பக்கூடிய ராகத்தை தான் விரும்பக்கூடிய துணியாவுடைய எல்லா அமைப்பையும் சகோதரனுக்கு விரும்பக்கூடியதாக வாரு அடுத்தது மூணாவது சொன்னாங்க விஷயங்கள் இருக்கிறது அந்த பண்டை ஹராம் என்றது தெரியும் வட்டி ஹராம் என்றது தெரியும் சிலா ஹராம் என்றது தெரியும் ஹராம் என்றது தெரியும் ஒரு இனத்தவர்கள் பெண்ணுடன் ஒன்று சேருவது ஹராம் என்று தெரியும் இதே போலால் தெரியும் தெரியும் ஒரு முஸ்லீமால அறுக்கப்படுறதுதான் அல்லது யூத கிறிஸ்தவர்களால் உண்மையான யூத கிறிஸ்தவர்கள் அவர்களால் அறுக்கப்படுறதுதான் என்பவை தெரியும் இது ஹலால் தெளிவானது ஹரா தெளிவானது இடையில சந்தேகம் ஓ இ ஒன் டூ த்ரீ என்ற இந்த ஒரு கலைப்புண்டு இருக்குது இந்த பிஸ்கட்ல இதில் ஹராம் என்றாங்க ஓஹோ அப்ப இந்த பிஸ்கெட்டை விட்டுட்டு வேற ஒன்று போயிட வேண்டியது தீர்மானிச்சு கொள்ளாங்க ஆனா சும்மா எடுத்ததுக்கெல்லாம் சந்தேகத்து பண்ணிவிடக்கூடாது எடுத்ததுக்கெல்லாம் சந்தேகத்து கூடாது அப்படி சந்தேகத்தை கொண்டு மார்க்கத்துடைய ஒரு தீர்ப்பு உறுதியாக போறதில்லை ஹராவாக போறதில்லை எதுவரைக்கும் தீர்க்கமான முடிவு வராத வரைக்கும் ஆனா ஒரு ஒரு விஷயம் சந்தேகத்துக்குள்ளாக்கப்பட்டா தவிர மேலானவர்கள் ஏன் சந்தேகத்திலே போறதுக்கு நிறைய சொன்னாங்க எப்படி ஒரு வேலைக்கு பக்கத்தால சுத்தி போகக்கூடிய ஆடு இருக்குதே அது வேலைக்குள்ள நுழைஞ்சிடும் அதுக்கென்ன வேலை என்று தெரியும் போட்டு வச்சிருக்கிறீங்க போட்டுக்கு மேல பாஞ்சி போயிடும் போலதான் இந்த சந்தேகத்தில் ஈடுபடக்கூடிய விழுந்துருவான்னு சொன்னாங்க இது மூணாவது நாலாவது பருக்கு மாலாய அணி விஷயங்கள்ல ஈடுபடுறதுல ஒரு முஸ்லீம் தன்னை பாதுகாத்துக் கொள்ளணும் இந்த நாலு புத்துமதிகளை பாடம் இந்த ஹரீஸ் இருந்தாங்களை மார்க்கத்தை விரும்பக்கூடியவர்களாக எங்களுடைய சகோதரர்களுக்கு அத்தோட ஒவ்வொருவரும் பாதைகளில் இரவு நேரங்களில் வீண் விளையாட்டு வீண் சச்சரோ மற்றவர்களை நோவிக்கக்கூடிய காரியங்களில் நான் உறங்கிக் கொண்டிருக்க கூட யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்றதை நான் எப்படி விரும்ப மாட்டேனோ அதே போலதான் இன்னொரு சகோதரரும் தான் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது பாதையில சத்த போட்டுக்கொண்டு இடையில நின்று சச்சரவுகளை ஏற்படுத்துவதை யாரும் விரும்ப மாட்டாங்க வாலிபர்கள் பொதுவாக குரான் காலம் குரான் ஓதுங்க சிக்கரில் ஈடுபடுங்க பெற்றோர்கள் வீடியோ டிவிகளை இந்த மாசத்தில் கொஞ்சம் மூடி வைங்க குறைந்தபட்சம் ஒரு மாசத்துக்கு எப்படி பயிற்சி கொடுத்தீங்கன்னா அவங்களோட குழந்தைகளும் நீங்களும் ஒரு தீனு சூழல ஒரு நல்ல ஒரு என்வயரன்மெண்ட் அறிய அல்லா வகுத்து வல்ல அல்லா நம் அனைவர்களுக்கும் இந்த ரமலாளுடைய மாதத்துல ரமலாளுடைய சட்டங்களை பேணி அமல் செய்யக்கூடிய பாக்கிய தந்துருவாரா الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد نبينا وعلى اله وصحبه وسلم اللهم حسن عاقبتنا في الامور كلها وعجل لنا من خذ الدنيا وعذاب الاخره اللهم وفقنا لما تحبه وترضاه واجعل اخرتنا خيرا من الاولى اللهم علمنا الحق حق وارزقنا اتباعه وابعد الباطل اباته وارزقنا الاستتباعه يا الله انك قد توكر كل قرق غريلي ملي طايا يا الله يمانود الوالد يمانود مرنيك كروشي وايا يا الله عبادتك قبولش وايا என எங்களை நோமையை கவுள் செய்வாயாக வீருக்கு முக்கியத்துவம் குறக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக என சகோதரர்களுக்கு நாம் விரும்பக்கூடிய விரும்பக்கூடியவர்களாக என எங்களுடைய வீண் படி வாழக்கூடிய முஸ்லிம்களாக ஆக்கித் தருவாயாக என்னுடைய கட்டளைங்களை மதித்து செயல்படுகிறது சிவாயாக ஹலாம் ஹராமுடைய ஹலால் ஹராமுடைய பேணியுள்ளவர்களாக ஆக்குவாயாக என வீணான காரியங்கள் இருந்த பாதுகாப்பாயாக அனாவசியமான விஷயங்கள் இருங்களை பாதுகாப்பாயாக வீண் செயல்கள் இருந்தங்களை பாதுகாப்பாயாக என்னுடைய கற்றலை மதித்து வாழ்க்கிற விஷயாக எல்லாவிதமான பாவத்திலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக எல்லாவிதமான பாதத்திரங்களை பாதுகாப்பாயாக எல்லாம் ஈமான் உள்ள முஸ்லீம்களை ஆக்குவாயாக உலக நான முஸ்லீம்களை கண்ணியப்படுத்துவாயாக எங்கெல்லாம் முஸ்லீம்கள் சோதனை இருக்கிறார்களோ அந்த நிலைமை நீ மாற்றி தருவாயாக கண்ணியமான ஒரு நிலைமை ஏற்படுத்துவாயாக நிம்மதியான ஒரு நிலைமை ஏற்படுத்துவாயாக எல்லாம் இஸ்லாமிய வாழ்க்கை ஏற்படுத்தாக முஸ்லீம் மற்றும் அந்நியர்கள் மத்தியில் உள்ள கலவரங்களை நீ பாதுகாப்பாயாக அப்படியான சூழ்நிலை வராமல் பாதுகாத்தல் தருவாயாக எல்லாம் சிறப்பாக நமதாலுடைய மாதத்தை நோக்க கிருமி சிவாயாக ஹஜ்ஜு முறா செய்யக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தருவாயாக உன்னுடைய வீட்டை தரிசிக்கக்கூடிய பாக்கிய தருவாயாக எல்லாம் எங்களை குழந்தைகளை நீ பராமரிப்பாயாக எங்களை குழந்தைகளை பாதுகாப்பாயாக எங்கள வாலிபர்களை நீ பாதுகாப்பாயாக தவறான செயல்களிருந்து பாதுகாப்பாயாக தவறான முறைகேடுகளை தவறான செயல்களிலிருந்து பாதுகாப்பாயாக எங்களோட பெண்களை பாதுகாப்பாயாக பெண்கள் தீனுடைய வாழ்க்கையை தந்தருவாயாக தீன்படி வாழக்கூடிய பெண்களாகி தருவாயாக ஆகல்துறை சிந்தர்களாக்குவாயாக எங்களது வாக்குகளின் கபோல் செய்வாயாக எங்களது நுவோமையின் கபோல் செய்வாயாக எனது ஆன தர்மங்களை கபூர் சிவாயாக தரா கவுள் செய்வாயாக எல்லா வகைகளையும் எங்களுக்கு ஹைரை நாடுவாயாக